ிாத்தய தோத்தேற்றை கணையமுதிரா கிருஷ்ணா கீதமே நமபாபலம் மோட்சியசே கர்மன சன்னியசோகு ஆமா விமு மாசி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பத்திய வெளிப்படுத்தத்துக்கு சுலபமான உபாயங்களை உபதேசம் பண்ணினார் கடைசியா இப்படி செய்யக்கூடிய செயல்களையெல்லாம் இறை வழிபாட்டு உணர்வோடு செய்து இறைவனுக்கே சமர்ப்பணம் செய்கிற ஒரு பாவனையை மனசில் வளர்த்து கொண்டால் அதனால் என்ன ஆகும்னா அவனுக்கு ஒரு பேர் கொடுக்குறார் சந்யாச யோக யுக்தாத்மா சன்னியாசம்னு சொன்னால் இந்த இடத்துல கர்மங்களையெல்லாம் சமர்ப்பணம் யோக யுக்த ஆத்மானா யோகாங்கிறது இறைவனை குறிக்கிறது யுக்த ஆத்மா இறைவனை சார்ந்திருந்து செயல்களை எல்லாம் செய்து அந்த செயல்களை இறைவனுக்கு சமர்ப்பிப்பவனுக்கு பெயர் சந்நியாச யோக யுக்த ஆத்மா கர்மயோகிக்குத்தான் அப்படி பேர் கர்மயோகியைத்தான் பகவான் சந்நியாச யோக யுக்த ஆத்மா அப்படின்னு சொல்கிறார் நீ இப்படி செய்வாயே ஆனால் கர்மபந்தனைஹி மோக்ஷே இந்த கர்மத்தினால் ஏற்படுற பந்தம் அதாவது செயல் புரிகிறபோது இருக்கிற ஒரு டென்ஷன்லாம் சொல்கிறோம் இல்லையா ஒரு துக்கம் இருக்குது செயல் புரிகிறபோது கஷ்டப்பட்டுட்டு வேலை செய்கிறோம் அப்படி இந்த கஷ்டப்பட மாட்டோம் நம்ம வந்து ஒரு உயர்ந்த உணர்வோடு பாவனையோடு செய்கிறதுனால செயல் புரிகிறது நமக்கு கடினமாக தோன்றாது அது மாத்திரமல்ல இந்த செயலின் பலன் அது வந்து இன்பம் வரலாம் துன்பம் வரலாம் நாம் இப்போ செய்த நல்ல செயலுக்கு பிறகுதான் இன்பம் வரும் எப்பவும் செய்த தவறான செயலுக்கு இப்போ துன்பம் வரலாம் அது எப்படி வந்தாலும் சரி சுப அசுபலைஹி மோக்ஷியசே செயலால் ஏற்படும் விளைவுகளால் நீ பாதிக்கப்பட மாட்டாய் நல்ல செயல்களால் ஏற்படும் விளைவாகிய இன்பத்தினாலும் தீய செயல்களால் விளையும் துன்பத்தினாலும் நீ பாதிக்கப்பட மாட்டாய் அப்படிங்கிறார் மோக்ஷே விடுபட்டு விடுவாய் அதாவது கர்மயோக புத்தியோட ஈஸ்வர பக்தியோட செயல்களை செய்தோமே ஆனால் அது வினைத் தலைகளிலிருந்து வினையின் விளைவுகளாகிய இன்ப துன்பங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும் அப்படி விடுபட்டு என்னாகிறான் விமுக்தகா மாம் உபைஷியசி அதிலிருந்து விடுபட்டு புண்ணிய பாபங்களை கடந்து பேரின்பமே வடிவான இறைவனை அவன் உணர்ந்து கொள்கிறான் அனைத்திலிருந்தும் விடுபட்டு இந்த கர்மபந்தங்களிலிருந்து விடுபட்டு மெய் உணர்வை பெற்று இறைவனாகவே தன்னை உணர்கிறான் அனைத்தும் இறைமயம் என்பதை உணர்கிறான் அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்தை படிக்கிறதுக்கு பகவான் கிருஷ்ணர் அனுகிரகம் செய்யட்டும் சுபா சுபஃபலை ரேவம்